அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு அறன் இயலான் இல்வாழ்பவன் என்பான் பிறன் இயலாள் பெண்மை நயவாதவன் இனிய மனைவியோடு புரிதமாக வாழ்வதுதான் புண்ணிய வாழ்வு இத்தகைய இனிய மனைவாழ்வை நடத்தி வருகின்றவர் எப்பொழுதும் கட்டுப்பாட்டுடன் அறவழியிலே இறைவனை சார்ந்து வாழ்ந்து வர வேண்டும் அவ்வாறு தான் அது புண்ணியங்களையும் இன்பத்தையும் தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் கூட்டித்தரும் வளர்க்கும் ஆனால் பிறருடைய மனைவியை எவன் விரும்புகிறானோ தவறான நோக்கத்தோடு அவனுடைய மனைவாழ்வு மிகவும் பிழைபாடு உடையதாக இழிவடைய நேரும் என்று புரிந்து கொள்ளணும் பெண்மை நயவாதவன் வாழ்வான் அப்படின்னு சொன்னதினால நயப்பவன் வாழமாட்டான் என்ற கருத்தும் இங்கே இருக்கிறது அயலானுடைய மனைவியை விளைகின்ற காரணத்தினால ஒருவனுடைய வினையின் விளைவுகள் விரிந்து பெரும் துயரங்களையெல்லாம் அடையும்படி ஆகிவிடுகிறது பெண்மை விளைவு அறத்தை அழிக்கும் புகழை கொல்லும் இன்பத்தை சிதைக்கும் வாழ்வை பாழாக்கும் முக்தி என்று சொல்லப்படுகிற பேரின்ப வீட்டை வெகு தூரம் விலக்கி இந்த உடலுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆறுயிராகிய ஜீவாத்மாவை நிரந்தரமாக துயரில் ஆழ்த்திவிடும் நெறிமுறைகளிலிருந்து சிறிது வழிவினாக்கூட பெரிய அழிவு ஏற்படும் ஆகையினால நெறி வழுவாமல் வாழ்வதற்கு இடைவிடாத முயற்சியை மேற்கொண்டு இறைவன் அருளைச் சார்ந்து இருக்க வேண்டும் உண்மையை நெறியில் வாழ விரும்புகின்றவன் மற்றொருவனுடைய பெண்மையை விளைய விரும்ப மாட்டான் சொல் மென்மையையும் அழகையும் இனிமைகளையும் உணர்த்துகிறது ஆகவே பெண்ணிடமிருந்து இன்பத்தை அடைய வேண்டும் என்கின்ற தன்மையெல்லாம் அதிலே வைத்திருக்கின்றது இங்கே இன்ப நிலையே அது தலைமையாக குறித்து என்கிறார் உரையாசிரியர் பிரபுலிங்க லீலை அப்படிங்கிற ஒரு நூல் சொல்லுகிறது அதாவது அற்பமாக இழிஞ்சு போய் அவல நிலையில் உழல்றவனை பற்றி சொல்லுகிறது கற்பழி மனைவியோடு கலந்திருப்பவனும் மற்றோர் பொற்புடை மனைவிதன்னை புணர்வதற்கு எண்ணுவானும் அப்படின்னு குறிப்பிடுகிறது பிறருடைய மனைவியை நயவாதவன்தான் உயர்ந்த தர்மசீலன் அவனுடைய வாழ்க்கை புனிதமான வாழ்க்கை என்பது கருத்து நீ பதவுரையை படிக்கலாம் அறன் இயலான் அறவாழ்வை இயல்பாக்கிக் கொண்டு இல்வாழ்வான் குடும்பத்தில் வாழ்பவன் என்பான் யார் எனில் பிறன் வேறொருவனுடைய இயலாழ்பெண்மை அறவாழ்வில் பங்காற்றும் பெண்ணை அதாவது தர்மபத்னியை நயவாதவன் விரும்பாதவன் ஆவான் அறவாழ்வை இயல்பாக்கிக்கொண்டு குடும்பத்தில் வாழ்பவன் யார் என்று கேட்டால் வேறொருவனுடைய அறவாழ்வில் பங்காற்றும் பெண்ணை விரும்பாதவனே ஆவான் மிகுந்த புண்ணியம் இருந்தால் தான் இந்த உயர்ந்த கருத்துக்கள்லாம் விளங்கும் புண்ணியம் இல்லாத மனசில் இந்த உயர்ந்த கருத்துக்கள் விளங்காது என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் பலருக்கு இந்த உண்மை விளங்காதற்கு காரணம் அவர்களுக்கு புண்ணியமில்லை என்பது ஒரு பக்கம் இந்த கருத்துக்களை தகுந்த முறையில் கல்விச்சாலைகளும் அரசாங்கமும் கற்றுக் கொடுக்கவில்லை என்பதும் வருந்தத்தக்க உண்மை என்பதை மீண்டும் நான் நினைவுபடுத்துகிறேன் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான